அவர்களின் மக்கள் குற்றம் பிடிக்கப்படுபவர்களாக இருந்தார்கள் முடிந்துவிட்டது உங்களை நாம் குற்றம் பிடிப்பது என்பது இப்போது உங்களின் செயல்களில் எங்களிடம் வெளிப்படையாக உள்ளவை மூலமாகத்தான் எங்களிடம் சிறந்ததை வெளிப்படையாக செய்தால் அவருக்கு பாதுகாப்பளிப்போம் அவரை நெருக்கமாக்கிக் கொள்வோம் அவரின் மறைவானவற்றில் எதுவும் நமக்கு பொறுப்பில்லை அல்லாஹ் அவரின் மறைவானவற்றில் கேள்வி கேட்பான் எங்களிடம் தீயதை வெளிப்படுத்தினால் அவருக்கு நாம் அபயம் அளிக்க மாட்டோம் தன் மறைவானவையும் நல்லதே என்று கூறினாலும் அவரை உண்மைப்படுத்திடவும் மாட்டோம் என உமர் அபிஹூ அவர்கள் கூறனான் நான் குஹாரி இரண்டு ஆறு நான்கு